الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا وافيا نعمه ويكافي امزيده اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى اله واصحابه ومن اهتدى بهديه واتى بالسنه الى يوم الدين ما بعد لقد الله تبارك وتعالى بالله الشيطان بسم الله الله الله الرحمن الرحيم قل كنتم تحبون فاتبعوني يحببكم ويغفر لكم والله غفور رحيم எல்லும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து அந்த படைப்பினங்களுக்கு மத்தியில் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் உருவாக்கி பரிபாலிக்கும் நமக்கு அல்லாஹுடைய நேசத்தையும் அல்லாஹுடைய அடியாறுகளை நாம் எவ்வாறு நேக்க வேண்டும் என்று கற்றுத்தந்த அல்லாஹுடைய ரசூல் அகமது முஸ்தபா அவர்கள் குடும்பத்தாரர்கள் அவர்களை நேசித்து அவர்களுடைய இணைங்கள் நம்முடைய அரசாங்கம் போதாதைகள் பெற்றார்கள் அனைவரும் மீதும் அல்லாவின் சராசும் சலாமும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர்களே அல்லாவின் நல்லது அவர்களே வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் செய்கின்றேன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை தக்குவாவை இறை உணர்வை அல்லாஹுடைய முஹப்பத்தை அல்லா நம் அனைவருக்கும் நசீ பார்க்குவானா அன்புக்குரிய சகோதர்களே அல்லாவது நல்லதியார்களே நம்முடைய வாழ்க்கையுடைய இந்த உலக வாழ்க்கையுடைய பாசம் இல்லைண்டா இந்த உலக வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக நமக்கு மன அமைதியாக இந்த உலகத்தில் நாம் காணக்கூடிய நேர்மறையான எல்லா விடயங்களும் சரியான அன்பு அடிப்படையாக வைத்து வெளியான அதனுடைய வெளிப்பாடு அதே இந்த உலகத்துல நாம் காணக்கூடிய எதிர்மறையான நெகட்டிவான விடயங்கள் கூட போற தவறி அதன் மீது மோகம் உண்டாகி அதனால் உண்டாக கூடிய நல்லதாக இருக்கலாம் இருக்கலாம் சர்றாக இருக்கலாம் சயிராக இருக்கலாம் அந்த ரெண்டு அடிப்படையும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் உண்டாகக்கூடிய மோகமும் ஆசையும் அன்பும் பாசமும் மொஹ்பத்தும் தான் அதுக்கு காரணமாக அன்புக்குரிய சகோதரர்களே அம்மா வின் நல்லவியார்களே பிரபுதல்ல நமக்கு இந்த உலகத்துல ஒரு அடிப்படையான ஒரு விடயம் ஒரு விடயத்தில் இந்த உலகத்துல மேசம் அன்பென்பது அதுதான் அசல் அடிப்படை ஒருவரை நாம் வெறுக்கிறோம் ஒருவர் மீது நமக்கு பகம் உண்டாகுது கோபம் உண்டாகுது கோபத்துக்கு ஒரு காரணம் தேவை ஒரு காரணம் தேவை ஆனா ஒருவரை நேசிக்கிறதுக்கு நமக்கு ரீசன் காரணம் தேவைக்கல் ஆன ஒரு ரீசன் அல்ல ஒருவரை காணும் போது அவருடைய முகம் வடிவத்தை பார்த்து எங்களுக்கு நேற்றம் உண்டாகலாம் அவருடைய குரலை கேட்டு நேற்றம் உண்டாகலாம் எதுக்குமே அன்பு நேற்றத்துக்கு நமக்கு ஒரு ரீசன் காரணம் தேவை அடிப்படையாகவே இயற்கையாகவே அது மனிதனுடைய உள்ளத்தில் நல்லா உருவாக்கி இருக்கிற உடைவுக்குரிய சகோதரர்களே சொருக்கத்தை பத்தி எல்லாம் சொல்லும் போது இருப்பாங்க உள்ளத்தை போல அந்த ஒரு மனிதனுடைய உள்ளம் என்ற ஒவ்வொரு மனிதனும் முதலாவது தன்னை நேசிக்கிறார் தன்னை தன்மீது அன்பு வைத்திருக்கிறார் அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லா அன்பும் நேசம் தன்மீது இருக்கக்கூடிய அன்புதான் சில நேரங்கள்ல மற்றவர்களுக்கு அநியாயம் செய்றதுக்கு அல்லது மற்றவர்களுடைய விடயத்தில் குறையாக நடந்து கொள்றதுக்கு அன்புக்குரிய சகோதர்களே அலாவின் நல்லதார்களே ஒரு மனிதனுடைய உள்ள வேண்டா சுருக்கத்துடைய சூழல் எப்படி என்றா அங்கு அதாவத்தும் பக்தாவும் கோபம் வைரம் குரோதம் ஒன்றுமே இருக்க யாரும் இன்னொரு விடயம் அழைக்கும் அழைக்கும் அது சொருக்கத்துடைய ஒரு வார்த்தை எல்லா கட்டத்துல நுழைய தெரிந்து எந்த இடத்திலும் எல்லா இடத்திலேயும் சொல்லுவார்கள் சுருக்கத்து நுழையத்துக்கு ஒரு மிக முக்கியமான அடிப்படையான ஒரு காரணத்திலோ நம்முடைய குடும்பத்தார்களை அன்பு வைக்கணும் அவர்கள் மீது நாம் பாசத்தோட நடந்து கொள்ளணும் அவர்களோட அன்பாக கண்ணியத்துடன் அகலாக்கோட நடந்து கொள்ளணும் ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டிக்கை ஒரு அடிப்படையான ஒரு கண்டிஷன் அல்லாஹின் மீது உள்ள ஈமான் அந்த ஈமான்டைய அர்கான்கள் சம்பூர்ணமாகவும் ஈமான் இல்லாமல் அல்லாஹின் மீது உள்ள அந்த நேசம் அன்பு நம்பிக்கை இல்லாம சொருக்கம் நுழைய முடியாது அந்த ஈமான்டைய நிலையில் சொருக்கம் நுழைய மாட்டீர்கள் அவளா அதுல்லு மகாராஷும் இதும் உங்களுக்கு ஒரு விடத்தை நான் கற்றுத்தரவா அதை செஞ்சா உங்களுக்கு மத்தியில அன்பும் பாசமும் அந்த உண்டாகும் என்று சொல்லலாசன்னார்கள் அப்துல் சலாம் மத்தியில அன்புக்குரிய சகோதரர்களே சலாம் என்றது முஸ்லிம் சமூகத்திற்கு இது புதிய ஒரு விடயமல்ல அதையர் அதுங்களுடைய அடிப்படை எல்லோரும் அஸ்லாம் ஆலிக்கும் அஸ்லாம் ஆலிக்கும் என்று சொல்றோம் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே அதனுடைய யதார்த்தத்தை அதனுடைய அடிப்படைய நாங்கள் இன்னும் விளங்காம ஒரு சடங்காக சகோதரனுக்கு உங்களோட சகோதரிக்கு உள்ளத்தால அவருக்கு துவா செய் அதுக்குள்ள உடல் ஆரோக்கியமும் இருக்குது அதுக்குள்ள அவருக்கு தேவையான ரிஸ்கும் இருக்குது அதுக்குள்ள அனைத்துமே இருக்குது அல்லாஹுடைய சலாம் உங்கள் மீது உண்டாகட்டும் அல்லாவின் நல்லே அல்லா சுகாள் இந்த மஹபத் அன்புடைய அடிப்படை எங்களுடைய ஈமான் அடிப்படை எங்களுடைய குழலுக்கு நாங்க கற்றுக் அல்லாவுடைய நேற்றத்தை அடிப்படையாக வைத்துதான் எங்க இபாதேஷனும் ஆகும் பயம் அல்ல இன்று இபாதத்துடைய வாழ்க்கையில எனக்கு பரக்க கிடைக்கும் நீங்க சொல்லுதோ துணையோ அல்லா உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு அழைப்பான் இப்ராஹிம் அலி மக்காவுக்கு துவா செய்யும் போது மக்கா வாசியா இப்ராஹிம் அலிஸ்லாம் துவா செய்யும் போது அது ஒரு அம்சம் அதுக்கு தாவ அது அதோ பணவாகும் அது செஞ்சா என வாழ்க்கையில பறக்கத்து உண்டாகும் நிம்மதி உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் அது நடக்கும் ஆனா அடிப்படாத ஒரு வாழ்க்கைக்கு முகம் கொடுத்து நோய் வாய்ப்பு நோயோட இருக்கிறார் அவருக்கல்லா அவருக்கு உண்டாக்கிற அந்த மனநிலை என்னண்டா நீ என்ன நேசிக்கிறதனாலதான் நான் உன்ன நேசிக்கிறேன் ஆனா என்னுடைய நேசத்தை விட உன்னுடைய அதிகமாக இருக்குது அந்த நேற்றத்துடைய வெளிப்பாடு தான் என்னை தோலிக்கிறார் இது கண்டிஷன் அவருக்கு அந்த லெவல் உண்டாகுது அவருக்கு கஷ்டம் வர வர அவருடைய இபாதத்தில கூடுமே தவிர வணக்க வழிபாட்டுல தர்மத்தில அவர்கள் கூடுமே தவிர அவர் குறை மாட்டார்கள் அவர் செய்ய உலகத்துடைய லாபத்தையோ அல்ல உலகத்துடைய நிம்மதியோ உலகத்துடைய தற்காலியமான ஒரு சொகுசான வாழ்க்கை அடிப்படையால் அல்லாஹுடைய அழைப்பு அல்லா நேசித்து தான் நாம் எல்லோரும் மச்சதுக்கு வந்திருக்கோம் அந்த பஜுருடைய நேரத்துல சகஜத்துடைய நேரத்துல இந்த நேரத்துல சரியான உஷ்ணம் சூடு தாங்க முடியாது சில கட்டங்கள்ல இப்படியான உஷ்ணமான நேரங்கள்ல சலுகையும் இருக்குது நாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல தொழுறத்துக்கு சலுகையும் இருக்கு ஏன் உஷ்ணம் கூட சரியான உஷ்ணம் ஆனா சலுகை இருந்தாலும் அந்த உஷ்ணத்தையும் நாம் வெளியாகி வானி அஞ்சு நேரம் தொழுக ஜமாத்துடைய உஷ்ணு அதுக்கு சலுகை இருக்குது போதில் ஆனா அந்த உஷ்ணத்தையும் பார்க்காம நடந்துடுக்காம் அல்லாவுக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அதனுடைய பவுண்டேஷன் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அதே போல அல்லாவை நாங்க நேசிக்கிறோம் அல்ல அல்லா அவங்களுக்கு முன் வைத்த வாதம் என்னன்னா நீங்க அல்லாவ நேசிக்கிறதாக இருந்தால் எனக்குறது வெளிப்பாடு அடியார்களை நேசிக்கிறோம் அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நேசத்துடைய வெளிப்பாடு இது அல்லாவுடைய அடியார்கள் அல்லாவுடைய அடியார்கள் முயற்சிண்டா எப்பையும் எங்களுக்கு மத்தியில் எங்களுக்கு மத்தியில வைரஸ குரோதத்தை பகமைய எதிர்ப்ப உண்டாக்கி எங்களுக்கு மத்தியில எண்ணோசிக்க உருவாகும் எங்கெல்லாம் அந்த பணம் உண்டாகுதோ அந்த இடத்துல செய்தான் என்ற மறந்துடாது இடத்துல எல்லாம் எங்களுக்கு மத்தியில கோம் வைரம் உண்டாகி எங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கு ஒருவர் பணம் உண்டாகி பிளவு பெருசாகி போகுதுனா இந்த இடத்துல செய்தான் நேரங்கள்ல மார்க்கத்துடைய பேர்ல சில நேரங்கள்ல ஹக்குடைய பேர்லாஹே செல்வர்கள் ஒரு அடி சகோதரா எனக்கு புத்திமதி சொல்லுங்க கோவப்படாது கோவப்படாது கோவப்படாது உண்மையில் ஒரு ஆளின் மகிழ்ச்சி வந்து சொன்னாரு அவருடைய ஒரு உன்னதாக நாங்கள் கோவப்படுறோம் நீ ஹக்கில இருந்தாப்பா கோவப்படுற நீ உண்மையில் இருக்க கோவப்படக்கூடிய நீ ஹக்குல இல்ல கோவப்படுறதுக்கு கோவப்படுறதுக்கு ரைட்ட உரிமையே இல்ல அங்கு கோம் என்பது உடைய அது ஒரு கூண்டுதல் சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல எங்களுக்கு கோவம்டா அல்லாவுக்கு மாற்றமான விடயங்கள் நடக்கும் போதும் பாவம் பாவல்கள் உண்டாகும் போது அது ஈமான்டைய வெளிப்பாடு உள்ளத்துல கோவம் வரது தவறு ஆனா அந்த கோவத்தை அந்த கோவத்தை அந்த ஆத்திரத்தை எப்படி வெளிப்படுத்துறீங்க கவனமாக நடந்து கொள்ளும் அந்த நேரத்தில் அன்பு கூடிய சகோதரர்களே அல்லாவுடைய அரியார்கள் மீது எங்களுக்கு அன்பு உண்டாகும் தேசம் உண்டாகும் சொல்வார்கள் யாருக்குமே வதுவாசை யாருக்குமே வதுவாக எல்லாருக்கும் துவாசத்துல அந்த பரம எதிரிகள் கொலை செய்யப்பட்டு அவங்களோட உடல்கள் எல்லாம் கூட ஆத்திரத்தோட கவலையோட பேசினாங்க புத்திமதி சொல்ல இல்லையா நான் எவ்வளவு புத்திமதி சொன்னேன் கவலையோட சொல்லுவேன் எல்லாரும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்துல நேற்றம் இல்லாம எங்களுக்கு இந்த லைஃப் கொண்டு போகிறேன் எல்லாத்தையும் மன்னிக்க என்ன நடந்தாலும் என்ன செய்யறதானே ஒரு தாப்பல் சொல்றாங்க அனுமதி இல்லாம அவயிட்டு அவட் பேசு பேசல என்ன விடல மூணு வருஷத்துக்கு பிறகு நான் அவ கெட்டு பிடிச்சி அது இப்ப என குணருது மூணு வருஷம் நான் பேசாம இருந்தேனே இது ஒரு பாவமும் தெரியாது இது என்ன எதிர வெளிப்பாடு அன்பு நேற்றத்துடைய வெளிப்பாடு அன்புக்குரிய சகோதரர்களே இதைதான் நாங்க வளர்க்கணும் எங்களுக்கு மத்தியில இதை வளர்க்கணும் இன்று சோசியல் மீடியா இன்று ஊடகங்கள் இன்று எதை வளர்க்குது என்றோசிட்டிய வளர்க்குது ஒரு மனிதனை பத்தி தவறான எண்ணத்தை வளர்க்குது அன்புக்குரிய சகோதரர்களே நாம் செல்லலாம் சொல்வர்கள் நமக்கு கற்று தந்த தீன்லையே நீங்க காரணங்க அவரை பத்தி ஒரு பாசிட்டிவானது உபதேசம் என்பது அல்ல உபதேசம் என்பது அவருக்கு நலவ நாடி நீ வேற வழியில உனக்கு நலு உண்டாகணும் உனக்கு சயிர் உண்டாகணும் நீ நல்லவனாக மாறணும் அடிக்கிறதோ அல்லது அவரை தண்டிக்கிற இது கோட் அல்ல ஒத்திர குற்றவாளியாக நிரூபிக்கிறதுக்கல்ல பயான் அதுக்கல்ல நசிஹா நசிஹா என்பது நாம் எல்லோரும் நல்லவர்களாக மாறும் உள்ளங்கள்ல நலவுகள் உண்டாகணும் دين النصيحه قلنا لمن قال لله ولي رسوله ولي ائمه المسلمين وعامه الدين النصيحه ياركه لله الله உடைய உடையثله என்ன நல்ல நல்ல பாசிட்டிவ் திங்கி வரது الله உடைய رسول உடைய உடையثله நேர்மறையான محبت அன்பு அந்த வேளை வரணும் அதே போல ولي ஐமते المسلمين முஸ்லிம்களுக்குடையே அதேவர்கள் அவங்க பத்தி நல்ல எண்ணம் நல்லவ நான் உங்களுக்கு நல்லவ நான் அவங்களுக்கு துவார செய்யணும் ஒரு கஷ்டமான ஒரு சூழல் சில நேரங்கள் எங்களுக்கு விளங்காது ஒரு மிக கஷ்டமான நேரம் அவர்களுடைய தீர்மானங்கள் எங்களுக்கு விளங்காது தவறாக இருந்தாலும் அவர்களுக்கு நீ உதவி ஆகிறியா நல்ல விடயங்கள் நல்ல தீர்மானங்கள் எடுத்து செய்யறதுக்கு நீ உதவி நல்லவனாக அவங்களுக்கு நீங்க உள்ளத்துல அவங்க நாசமா போகணும் அழிஞ்சி போகணும் நல்ல தியாமத்தினால சண்டிக்கப்படணும் இது எங்களுக்கு மார்க்கம் கற்றுத்தந்த போறது அவர்களுக்கு நலவனாக எல்லா மக்களுக்கும் நல்ல விடயங்கள் நடக்கடும் என்ற விரும்புவதுதான் எங்களுடைய அடிப்படை மார்க்கத்துடைய அடிப்படை பவுண்டேஷன் அந்த நல்ல உறவு அதே மனித வாழ்வுடைய இத அடிப்படை பவுண்டேஷன் பெற்றார் பெற்றாரோ நேரம் இல்லைனா அந்த உறவு எவ்வளவு கஷ்டமானது பாப்பாவை பத்தியோ உமாவை பத்தி நல்லெண்ணம் இல்ல அவங்கள பத்தி பகம் இருக்குது அவங்கள பத்தி கெட்டெண்ணம் இருக்குது அவங்களோட எங்களுக்கு உண்மையை அங்க பகம வரக்கூடாது அந்த இடத்துல அதை நானே சியாமத்தின சொர்க்க போக்கல கல் தனியாக ஒரு ஆரோக்கியமான உள்ளமாக இருந்தால்தான் எங்களுக்கு சொர்க்க நுழையலாம் ஆரோக்கியமான உள்ளத்துடைய ஒரு அடையாளம் அந்த உள்ளத்துல எல்லாரையும் எல்லாருக்கும் நலவுண்டாகணும் என்று விரும்புகிறது ஒரு சகாபி ஒரு சொருக்க வாசிய பார்க்கணும் என்ற இன்னார பாருங்க பல சடவை மூணு நாட்கள் தொடராக ஒரே மனிதன் ஒரே சஹாபி சஹாபி தொடர்ந்து போயிட்டு அவருடைய வீட்டுல போயிட்டு இவர் என்ன அமல் செய்கிறார் விசேஷமான எந்த ஒரு அமலும் இல்ல கரேசியா அவரே விளங்கப்படுத்த அமல் என்ன ஒண்ணும் இல்ல அவரே சொல்றாரு நான் எங்க உள்ளத்துல எல்லாருக்கும் எல்லாரையும் மன்னிச்சு எல்லாருக்கும் நலவாற்று யார பத்தியும் செட்டம் என்ற இல்ல அன்புக்குரிய சும் ஒரு கஷ்டமான ஒரு மொழியா அல்லாஹ் எனக்கும் உகலுக்கும் முகத்துக்கு முன்னால அப்படியான ஒரு உள்ளத்தை நசீபாக்கப்படும் எங்க வீடுகள்ல அப்படியான ஒரு அன்பு நேசம் உள்ள ஒரு சூழல் உருவாக வேண்டும் ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கு ஹஜிக்காக வேண்டி ஹாஜிகள் தயாராகி கொண்டிருக்கிறோம் ஹஜ்ஜிக்கு போறோம் பல காரணங்கள் ஆனா ஹஜ்ஜிக்கு போற ஹாஜி அல்லாவுடைய நேசத்தை அடிப்படையாக வைத்து போ அல்லாஹுடைய வயிற்றுள்ளாவேசிக்கிறவராக அந்த மக்காவை உங்கள் அல்லாவுடைய மக்கள் வாழும் போதும் அந்த நேசத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் வரக்கூடிய ஒரு சகோதரர் பிரயாணம் செய்து இன்னொரு சகோதரரை கேட்டு சுகம் விசாரிச்ச அல்லது அவரை பார்க்க போற அவரு எதுவும் இல்ல ஒரு பிசினஸ் ஜீலோ அல்லது கல்யாணம் பேசுறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு உலகத்துடைய வேற எந்த நோக்கமும் இல்லை அவர் போறது விரும்பினே அவரை நேசிக்கிறதின் காரணமா இன்றைகள் நேசிக்கிறதுனால அவருடைய வீட்டுக்கு பேசி அவருக்கு சரவம் சொல்லி நாங்கள் எத்தனை பேர் அப்படி நடந்து எத்தனை பேர் அந்த அந்த அழைச்சல வந்து அப்படி ஒருவர் நேற்றுக்கும் போது அல்லாஹ் அந்த அறியான நேற்று அல்லா அந்த அடியாசம் அடிப்படையில் முதலாவது அல்லாஹ் அல்லாஹுடைய அதுக்கு மேல நாங்க யார நேசித்தாலும் நேசிக்கா வாப்பாரையும் நேசிக்க சகோதரர்களின் மாறப்படும் அன்புக்கு போது வெளிப்பாடு இருக்குதே அது ஒரு ப்ரொட்டனாக மாறும் அல்லாவை நாங்கள் நேசிக்கும் போது செய்யறது எங்களுக்கு சிரமமாகும் கஷ்டமாகும் அல்லாஹ் விருப்பம் இல்லாத விடயங்களை செய்றதைகளால முடியாது இம்பாசிபிள் ஏன் அந்த நேசத்துடைய வெளிப்பாடு அல்லாவுடைய கோவா அப்செப்ட் பண்ண நாங்கள் விரும்ப மாட்டோம் இது அந்த நேசத்துடைய தீன் முன்னால அன்புக்குரிய சகோதரர்களே எங்க பெற்றார்கள் எங்கள குடும்பம் முக்மீன்கள் ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்தினாங்க இன்னைக்கு இதெல்லாம் ஆகிட்டு கல்யாணம் வந்தா தான் கிப்ட் போயிட்டு கொடுக்குறேன் அதுவும் யோசிக்க குடுக்காட்டி சார் இல்லையே ஏன்னா கல்யாணத்துக்கு அவர் அதை கொண்டாரு அப்படி குடுக்குவாங்க அன்பால கொடுங்க நேரத்துல கொடுங்க அப்படி கொடுத்தாங்களே அதனால அப்படி வாழும் எந்த ஒரு கண்டிஷனாலும் போது அதனால இன்னும் அன்பு சதாம் அதே போல நீங்க கிப்ட் எக்ஸேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த அன்பு அடிப்படையாக வைத்து ஹஜிக்கு தயாராகவும் அது மட்டுமல்ல இந்த முகபத்துடைய வெளிப்பாடு எங்களை ஒவ்வொரு வாரமும் போவான் அவங்களுக்கு சலாம் சொல்லுவான் ஒரு சரியான ஒரு தலைப்பு இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் விசாரத்து கொபூர் என்பது ஒரு சுண்ணத்தான ஒரு அமல் ஒரு சுண்ணத்தான சிலர் மார்க்கத்துல இல்லாத அல்லது தவறான முறையில சிறர் தியாரம் செய்யறாரு அதனால் அந்த அமலுடைய அடிப்படை இல்ல போகாது தொழிலை நீட்டுவோம் என்று முடிவுக்கு வரையலாம் வெளிப்பாடு நாங்கள் அங்க போறோம் சென்ன மாலை சிலமுடைய தியாரத்துக்கு போயிட்டு சொல்றோம் அலை அது அன்புடைய வெளிப்பாடு எங்களை சகோதரர்கள் முஸ்லீம்கள் அடங்கிருக்கிறாங்க அவங்களுக்கு போயிட்டு தியாரம் செய்து சலாம் சொல்றது வெளிப்பாடு மௌத்தானதுக்கு பின்னாலையும் நாங்க அவங்கள நேசிக்கொள்ளும் அவங்களுக்காக வேண்டிய மௌத்துக்கு துவார சேரது இது வெளிப்பாடு எல்லா அவர்கள மன்னிச்சது அவருடைய சொல்கைக்கு நாங்கள் அன்புடைய நேசத்துடைய வெளிப்பாடு வந்து புக்ல வந்து கொண்டோட புக்ல மார்க் பண்றதுக்கு அல்ல சைன் பண்றதுக்கு அல்ல போட்டோ போடுறதுக்கு அடிப்படையாக இருக்கு வாழும் போலும் அந்த முஹபத் ஒவ்வாச பின்னால ஆயிரத்தி வருடங்கள் ஆதம் அலைத்தலாம் இருந்து எல்லா நதிமார்களையும் நாம் நேசிப்பது ஈமானுடைய ஒரு பகுதி குறிப்பா அது அல்லா அலிசலம் அவர்கள் இன்று நல்ல நேசிப்பது இமானுடைய ஒரு பகுதி இமானுடைய ஒரு பகுதி அல்லாஹின் மீது வைத்திருக்க கூடிய அன்பு மிகவும் நேசத்துக்கு ஒரு அன்பு பாசம் உள்ள ஒரு உலகத்தல்லா நமக்கு ரஜிவாக்குவானாக உலகத்தில் இருக்கக்கூடிய பகம வைரம் கோதம் இந்த யுத்தங்கள் எல்லாமே இல்லாமாக்கி மனிதர்கள் மனிதர்களை நேசிக்க கூடியவர்களா நேசிக்க கூடியவர்கள் சாய் தந்தைகள் உறவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு எளிமை நம்முடைய ஆசகங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக எல்லாம் நம் அனைவர்கள சிலையும் ஒருவருக்கு பற்றியில் ஒருவரையை நேசிக்கக்கூடிய அந்த தன்மையை உண்டாக்குவாயாக நல்லெண்ணத்தை உண்டாக்குவாயாக